என்னுடைய பெயர் வந்து ஞானபிரகாசம் முன்பே சொன்ன நீரை வந்து கடத்துவதற்காக வெப்ப கடத்தியா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் சொன்ன ஒரு லிட்டர் தண்ணி நாலு கிலோ விறகு வெப்பத்தை கடத்தது அப்படின்னு பேசணும் ஐம்பது ஆண்டுகள்ல ஒரு லிட்டர் வந்து இருநூறு கிலோ விறகு வெப்பத்தை கடத்தும் இப்போ ஐம்பது அறுபது ஆண்டுகளா கோடான கோடி டன் நீரை வந்து நம்ம பூமியிலிருந்து அப்புறப்படுத்திட்டோம் நம்ம முன்னோர்கள் வந்து ஆண்டுக்கு இரண்டு மாதம் மட்டுமே பெய்த நீரை பூமியில சேமிச்சாங்க குளத்துல சேமிச்சாங்க கொட்டையில சேமிச்சாங்க வரப்புகளில் நீரை நிறுத்தி அதை வந்து நீராவியை உற்பத்தி பண்ணுவதற்காக ஒவ்வொரு வயலும் நீராவி உற்பத்தி செய்கின்ற மேக உற்பத்தி கூடமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஏக்கர் நிலமும் மேக உற்பத்தி கூடமாக இருந்தது இதில்தான் மேகத்தை உற்பத்தி செய்தது அந்த மேகங்கள் தான் கடலை நோக்கி சென்று மிக பெரும் அளவிலே மேகங்களை மீட்டுக் கொண்டு வந்தது மிக பெரும் மழையை கொண்டு வந்தது அப்போ ஆடிக்காற்றை உருவாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த மிக வேலை வயலிலேயே நீரை நிறுத்தியது பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை வயலிலே நீரை நிறுத்தியது கடல் மட்டம் உயராமல் கடல் பகுதியில் உருவாகின்ற நீரையும் இடுத்து வந்து நிலத்திலே பொடிய வைத்து நிலத்திலேயே நிறுத்தி நிலமட்டத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை நிலத்திலே நீரை நிறுத்தியது இதற்காகவே நெல் என்ற தானியத்தை உழவன் கையில் எடுத்தான் அப்படின்னு பேசணும் இப்போ நம்ம நவீன வேளாண்மையில என்ன சொல்றோம் இயற்கை வேளாண்மையிலும் இந்த கருத்து இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லுக்கு தண்ணீர் தேவையில்லை சொட்டு சொட்டா தண்ணி விட்டாலே போதும் மிக குறைந்த அளவு நீர் இருந்தாலே போதும் அப்படிங்கிற கருத்து இயற்கை வேளாண்மை செய்யறவங்கள்டும் இருக்கு நவீன வேளாண்மையிலும் இருக்கு நம்மால் வார ஐயாவும் வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லுக்கு நீரை கட்டு வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் நெல்லெனப்படுவது நீரோட நிலைமே அப்படிங்கறதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய கூற்றே இதற்காலத்தான் நெல்லுங்கிற ஒரு தானியத்தை கண்டுபிடிச்சான் இப்ப நான் ஒரு சுருக்கமா சொல்றேன் இப்போ ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல நம்ம மிக பெரும் அளவுல நீரை பூமியிலிருந்து எடுத்தோமே தவிர நீர் சேமிப்புக்கான உத்தியை நம்ம செய்யவே இல்லை அதாவது வரப்பு உயரமா இருந்தால் ஒழிய அந்த நீர் வந்து பூமியில வந்து நிலத்திலிருந்து வருகின்ற நீராவி ஒரு அழுத்தம் வந்து அங்க கிடைக்காது சாதாரண சமதரையில கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றினா அது ஆவியாகி போகும்போதே காத்து அதை ஒரு ஊதுகுழாய் வழியா நீங்க காத்த ஊதும்போது மிகப்பெரிய அழுத்தத்தோட போகுது இல்லையா அது மாதிரி இந்த வரப்பு உயரமா இருக்கிற வரப்பு தான் என்ன செய்யுது மிகப்பெரிய அழுத்தத்தோட நீராவியை வளிமண்டலத்துக்கு கொண்டு போகுது நீங்க சாதாரண தரையில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி அழுத்தத்தோட கொண்டு போவாது இதற்காகத்தான் வரப்பு உயரன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அப்ப நீங்க வளிமண்டலத்து அளவுக்கு இந்த நீராவியை கொண்டு போகணும்னா அங்கேயே ஒரு அழுத்தம் கிடைக்கணும் ரெண்டு அடி மூணு அடி வயரம் வரப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல காத்து வந்து தடுப்பா மறைச்சிரும் அதை காத்து மறைக்கும் போது அழுத்தம் கிடைக்கும் நீராவிக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக காத்தை கடந்து மேலே தெரியுது இந்த மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் மேகத்தையே உற்பத்தி செய்தார்கள் நீராவியை உற்பத்தி செய்தார்கள் ஆடிக்காற்ற அடித்து வைத்தார்கள் எல்லாத்துக்கும் மேல பூமி உள்ள இருக்கிற வெப்பம் சூரியனுக்கு சமமான வெப்பம்ங்கறத இன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோம் இஞ்சான சொல்லுது அந்த வெப்பத்தை இதை தவற கடத்துறதுக்கு ஆளே இல்லை மரம் வச்சா மழை பெய்யும் மரம் வச்சா வெப்பம் குடியிருங்க மூன்றாம் தர உண்மைகள் சரியான உண்மை பூமியிலே நீரை நிறுத்துவது மட்டுமே புவி வெப்பமயமாதலை தவிர்க்கும் அம்பது அறுபது வருஷமா கோடான கோடி டன்னு தண்ணியை நம்ம எடுத்ததுனால பூமி உள்ளே இருந்து வர்ற வெப்பம் நேரடியா பானையில வச்ச மண்ணை எரிச்சு அங்கேயே நிக்கிறது மாதிரி பூமியில வெப்பத்தை வாங்கி கடத்துற நீரை நம்ம எடுத்ததுனால பூமியில நேரடியா மண் கண்டத பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து வர்ற வெப்பம் தாக்கிறதுனால அந்த வெப்பம் அங்கேயே தங்கி புவி வெப்பமயமாதல்ங்கிற தலைப்பூர்வாயிருக்கு இமைய வெப்பமயமாதல் அப்படின்னா அது சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தாலே இல்ல இல்லாரு உள்ளே இருந்து வருகிற வெப்பம் இன்னொரு விஷயம் கவனிங்க பூமி இது மேலும் மேலும் மேலும் சூடாகிட்டே போச்சுனா இயல்பாவே அண்ட வெளியில தனக்குன்னு ஈரத்தை உள்வாங்குற அமைப்பிலிருந்து மாறி பூமி சூரியனை நோக்கி நகர்ந்து விடுகின்ற ஆபத்தும் இருக்கிறது ஒரு பொருள் வெப்பத்தை நோக்கி போச்சுன்னா அது எரிஞ்சு போதுன்னு அர்த்தம் அதிகமான நீர் எல்லாம் ஒன்னு சீரப்பாக்கும் ஏன்னா அப்பதான் அது வெப்பத்துக்கு தப்பிக்கலாம் வெப்பம் அது மாதிரி என்ன செய்யும் தன்னுடைய துகள்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பெரிய ஜுவாலையே எரிய முயற்சி பண்ணும் அப்பதான் அது நீருக்கு தெரிந்து விளக்கலாம் நீரை எரிக்கலாம் வெப்பத்தோட டைரக்ஷன் எப்பவுமே அப்போ மேல் நோக்கியது வெப்பத்தினுடைய தீயினுடைய நோக்கம் மேல் நோக்கியது நீரினுடைய நோக்கம் கீழ் நோக்கியது ஆனா அந்த தீ நீரை தூய்மையாக்கி மிக தூய்மையான நீரா பூமிக்கு கொடுக்க முடியும் இப்படி அந்த நீரையும் வெப்பத்தையும் கொண்டு நிலத்தை களமாக மாற்றி பூமியை உயிர் செய்தவன் தமிழ் உழவன் அதற்காக அவன் நல்லை கையில் எடுத்தான் இந்த தமிழர் வேளாண்மை அப்படின்றது வந்து எப்படி இது மாதிரி மாறிச்சு கட்டு கலங்கானும் கதிர்லக்கு நெல் பழமொழி தமிழர் வேளாண்மையா இருக்கட்டும் எந்த வேளாண்மையா கூட இருக்கட்டும் கத்தரி செடியோ கூட வைங்க ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு கத்தரி செடி வச்சீங்கன்னா காய்க்குமா காய்க்காது ஏன்னா அதுக்கு வந்து போதுமான அளவு இடைவெளி வேணும் காற்றோட்டம் வேணும் நிறைய வெளிச்சம் வேணும் அதற்கு வேண்டிய அளவீடு வேணும் இல்லையா அந்த ஆரோக்கியமான சூழல் வேணும் அதுக்கு ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும் அப்பதான் அது வந்து நிறைய விளையும் அப்பவே சொல்லியிருக்காங்க குருவை நண்டு சம்பா நரிவோட வாழை வண்டி ஓட தென்னை தெருவோட அப்ப விளைச்சல் அவங்க சொல்லியிருக்காங்க பயிரை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கான சூழலையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது அப்பவே கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு இதெல்லாம் கற்பனையே கிடையாது அதே மாதிரி மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகானத்தை அவ்வளவு நெல் விளைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு விளைஞ்ச நெல் ஒரு அளவுக்கு மேல போகும்போது இயல்பாகவே அந்த காலத்துல போர் நிறைய நடந்திருக்கு அப்ப அளவு கடந்த தானியங்கள் உற்பத்தி ஆகும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த தானியங்கள் வந்து தேவையற்று போகும் சத்திரம் கட்டி சோறு போட்டிருக்காங்க தின்ன வச்சு சோறு போட்டிருக்காங்க மக்கள் தொகை கம்மி ஒரு அளவுக்கு மேல போகும்போது அந்த உற்பத்தியை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு இரண்டாவது அப்ப உள்ள சூழ்நிலையில இயல்பாவே மழை பொழிஞ்சிட்டு இருந்தது வந்துட்டு இருந்தது போயிட்டு இந்த அளவுக்கு நீரை வெளியாத்தல இப்ப நவீன வேளாண்மை வந்த பிறகுதான் வரப்பு மர அடிக்கப்பட்டது ஒண்ணு மிகப்பெரிய எந்திரங்கள் போகிறதுக்கு வரப்புகளை உடைச்சாங்க எலிகள் உருவாகுதுன்னு சொல்லி எலிகளுக்காக வரப்புகளை ஒழிச்சாங்க நவீன வேளாண்மைக்கு தண்ணீர் தேவையில்லை தண்ணீர் இருக்கிறது நெல்லுக்கு தேவையில்ல நெல்லு குறைச்சலா தண்ணீர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வரப்புகளை ஒழிச்சாங்க வரப்புகளை ஒழிக்கும் போது நீராய் தடைப்பட்டது எல்லாத்துக்கு மேல நீரை நிறுத்த கொள்கையிலிருந்து மாறி பூமியில இருந்து நீர் நிறைய இருக்கு எடுத்து பாய்ச்சலாங்கிற ஒரு அறிவு இது சத்தியமா தமிழறிவு இல்ல பூமியிலிருந்து ஊத்துல இருந்து தண்ணீர் எடுத்தது தான் தமிழ் அறிவு பூமியை ஓட்ட போட்டு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிக் கொடுத்து அதை செஞ்ச அறிவு தமிழ் அறிவு கிடையாது அப்படிங்கறது உண்மையான உண்மை அந்த அறிவை நம்ம அப்படியே உண்மைன்னு நம்பி அதை உறிஞ்ச ஆரம்பிச்சோம் முறிஞ்ச ஆரம்பிச்சு பூமியினுடைய மார்பு அடுத்து பால் குடிக்கிறது மாதிரி சரியா மாட்டு மடிய அடுத்து பால் குடிக்கிற மாதிரி பொன்முட்டையிடும் அன்னைக்கே அடிச்சு முட்டை எடுக்கணுங்கிற மாதிரி எடுக்கும் போது ஊத்து சீச்சா தலைய சீச்சா தண்ணி வந்த பூமியில இப்போ இருபது அடி அம்பது அடி நூறு அடி நூத்தி அடி ஆயிரம் அடி ஆயிரத்தி அடி இன்னும் தோண்டிக்கிட்டே போறோம் தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னு சொன்னா பாருங்க அது சத்தியமான உண்மை நாம அப்பம் காட்டம் காலங்காலமா சேமிச்சு வச்ச தண்ணியை நம்ம எடுத்துட்டோம் இப்ப தண்ணியை தேடிட்டு பூமி உள்ள ஓட்ட போட்டே போறோம் பூமியில இல்ல தண்ணி வானத்தில் இருக்கு வானத்திலிருந்து வருகின்ற நீரை சேமித்த அறிவு அதை மீண்டும் பல உற்பத்தி செய்த அறிவு நீரை விதைத்து நீரை அறுவடை செய்தவர்கள் தமிழர்கள் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் நெல் பட்டா நிறைய நெல் வளையும் ஒரு தேங்காய பட்டா ஆயிரம் கணக்கில் தேங்காய் வளையணும்னு நினைச்சோம் இல்ல நீரை விதைச்சாலே நீரே வளையும் கண்டுபிடிச்சவனே தமிழன் இப்ப இந்த நிலை மாறுவதற்கு தமிழர் வேளாண்மை இதை எப்படி கடைபிடிக்கணும் சொல்லுங்களா நிச்சயமா வரப்புங்கிற ஒண்ணு எடுத்தோம்னா உயர்த்தணும்னா நிச்சயமா வரும் ரெண்டாவது இந்த வரப்பு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஏக்கர் நிலத்துல இப்ப கோயமுத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது தென்னை வைக்கிறாங்க என்னுடைய நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூணு பங்கு வரப்பு அதுல மட்டுமே நான் என்ன செஞ்சிருக்கேன்னா முப்பத்தஞ்சு தென்னை நூத்து கணக்கில் வாழை நாலு புளிய மரம் அஞ்சாறு எலுமிச்ச மரம் கொய்யா மாதுளை சீத்தா கொற்காப்புலி நாவல் நெல்லி இலந்தை விழா மா பழா நான்கு வேப்ப மரங்கள் நிறைய இருக்க முருங்கை மரங்கள் முருங்கை மரங்கள் நான்கு புளியா மரங்கள் சரிங்களா இவ்வளவு ஒரு ஏக்கரை சுத்தி இருக்கிற வரப்பிலே காய்கறி எல்லா அனைத்து விதமான மரங்கள் எல்லாமே காய்கறிகள் இந்த வரப்புல இருக்கிற மரங்கள் கொட்டுற தலைவரா இருக்கு பாருங்க அவ்வளவுமே இந்த நிலத்துக்கு வற்றாத பசந்தி உணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை என்ன சுபா கேட்டியா கேட்ட ரம்யா பூமி காரணமே நம்ம நிலத்துல நீரை நிலை நிறுத்தாதது ஆமா சுபா இவங்க முக்கியமா நீரை விதைச்சுதான் நீரை அறுவடை செய்யணும்னு சொல்றாங்க ஆமா நானும் கேட்டேன் வரப்போற பகுதியும் நரசிங்க நத்திலிருந்து பேசிட்டு இருக்கிற டி ஞான பிரகாசர் வேளாண்மைல என்னென்ன செயல்முறைகள் சொல்ல போறாங்கலாம் இப்ப ஒரு ஏக்கர் நிலம் நம்ம பாத்தோம் உங்க வரப்பு பெருசா தான் இருந்தது இப்ப ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எவ்ளோ பெரிய வரப்பு வைக்கணுங்க அந்த வரப்புல எந்தெந்த திசையில எந்தெந்த மாதிரியான மரங்கள் நடலாங்க அத பத்தி சொல்லுங்க எந்த மரங்கள் நடத்தாலுமே குறைச்சலா வந்து ஒரு எட்டு அடியிலிருந்து பத்து அடி இருந்தா போதுமானது நீங்க எடுத்ததுமே அவ்வளவு போட வேண்டாம் முதல்ல இவரு என்ன செய்யணும் முதல்ல ஆண்டு இவரு வரப்பை வந்து கொஞ்சம் உயர்த்தி சரிவா போட கத்துக்கணும் சரிவா போட்டால் உடையாது செங்குத்தமா நம்ம சோறு எடுப்புற மாதிரி எடுப்போம் ரெண்டு பக்கம் வயிற்று விழுந்துடும் இப்ப முன்னாடி வந்து நம்ம சாண்டிமணம் செந்தில்குமார் ஐயா வந்து இந்த தமிழர் வேளாண்மை பத்தி பேசும்போது அதை கேட்டுட்டு இரண்டு மூன்று நேர்கள் சொன்ன கருத்து என்னன்னா ஒன்னும் வந்து வரப்பு நிக்காது வரப்பு வந்து கரைஞ்சிடும் இன்னொன்னு வந்து இவ்வளவு பெரிய வரப்பு வச்சா நிறைய எலி வரும் கருத்துக்கள் என்ன மாதிரியான அற்புதமான கேள்வி அதாவது நம்மளுடைய வேளாண்மை துறையில கூடிய வரப்புகளை வெட்டி எலிகளை ஒழிங்க விளம்பரமே படிச்சிருக்காங்க உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எலிகளை ஒழிப்பதற்கான ஆயுதமே வரப்பு தான் உதாரணம் எலிகளோட எதிரி யாருன்னு சொல்லுங்க பாம்புகள் பாம்புகளுக்கு நீட்டான உடம்பு பாம்பு ஆனா எங்க போய் பதுங்குங்க பாம்புக்கு வீடு கட்டி குடுக்கிறது எல்லாமே இருக்கும் அவசியம் கிடையாது தண்ணி பாம்பு கூட எலி பிடிக்கும் விஷமில்லாத நிறைய பாம்பு இனங்கள் இருக்கு இரண்டாவது எலி வந்து தண்ணியே இல்லாம முப்பது நாளையும் கூட இருக்கும் முப்பது நிமிஷம் கூட தண்ணி உள்ளதால உயிரோடு இருக்க முடியாது நீர் கட்டும் போது வந்து சரிவா இருக்கும் போது அந்த வரப்பு சரிவாகவே இருக்கும் எந்த இடத்திலையும் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும் இரண்டாவது வரப்போ மாறி போறதுனால கூற போயிடும் அங்க வந்து எலி வந்து வளர்த்து முடியாது எலிக்கு ரொம்ப மெல்லிய காலங்க உண்மையில லேஸ் அப்படி தோன்றினது அதுக்கு மண்ணு கிடைக்கணும் அப்பதான் அது தோண்டவே முடியும் இந்த மாதிரி செட் ஆகி போன கரையில தோண்டவும் முடியாது ரெண்டாவது இந்த முக்கோணம் வயமா நீங்க போடுற வரப்பு இருக்கு பாருங்க சரிவா அதுல எந்த பக்கமும் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும் அது செட்டிடும் அடியில தண்ணி இருக்கு மேல வரப்பு கூம்பு மாதிரி போயிட்டு அங்க இருக்கவே முடியாது ஆக உண்மையில எலிகளை ஒழுக்கின்ற ஆயுதமே வரப்பு ஆயுதத்தையே ஒழிச்சிட்டு ஒரு வரப்புல வச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு மரத்துக்கு மரத்துக்கு இருநூறு ரூபாய் ஏழாயிரம் ஏழாயிரம் காய்க்கு விலை சொல்லுங்க பத்து ரூபாய்ல ஒரு காய் போலாம் எவ்வளவு ரூபாய் எழுபதாயிரம் எழுபதாயிரம் அதுக்கு நான் மொத்தம் அமைச்சிருக்கிற வரப்பு எவ்வளவு பத்தடிய வச்சுக்கோங்க அப்ப பத்தடி லெங்க்ல ஒரு ஏக்கரை சுத்தி இருக்கிற ரபுல 70000 ரூபாய் வருமான வருது அந்த அளவுக்கு ஒருமான இந்த வருமான மேட்டூர்ல இருந்து தண்ணி வரலனாலும் அடيكم மழை பெயலனாலும் தரனமரம் காய்க எனக்கு அத இல்லாம எவ்ளோ நார்த்த மரம் எவ்ளோ வாழை மரம் எவ்ளோ முருங்க மரம் எவ்ளோ புளிய மரம் எல்லாத்தையும் நீங்க கண்ணால பார்த்துட்டீங்க இவ்வளவு மரங்கள் வளகிர வலைச்சல இந்த ನೆಲத்து உள்ள வளையர் தானியம் கொடுகுமாங்கறது சொல்லுங்க இன்றைக்கு இருக்கிற நிலை மேல குடுக்கிறதுக்கு ஒரு தடவை வச்சாலே காய்க்கிற போயிடு இன்னைக்கு விவசாயிய காப்பாத்துறது அது மட்டும் இல்ல அவனுக்கு எல்லா பொருளும் தேவை அவனுக்கு வேண்டிய பயன்பாட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் விவசாயிக்க மாம்பழம் வேணும் பலாப்பழம் வேணும் நெலிமிச்சங்காய் வேணும் தேங்காய் வேணும் நெல்லிக்காய் வேணும் முருங்கைக்கீரை வேணும் அகத்தி கீரை வேணும் எல்லா காய்கறியும் வேணும் புளியில இருந்து வேணும் அவன் வேணும்னா வித்துக்கலாம் வேணும்னா அட்லீஸ்ட் அவனாவது குடும்பத்துக்கு விளையும் போது அவன் சொந்தக்காரம் சாப்பிடுவான் அப்ப ஒரு மறைமுகப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அங்கே உருவாகுது முதல் படி வந்து வரப்பை அகலப்படுத்துவது வரப்பை உயர்த்துவது நீரை நிறுத்துவது நீரை உற்பத்தி செய்வது நீரை நிறுத்துவது என்பது வரப்பை உயர்த்தும் போது சாத்தியப்படுகிறது வரப்பை உயர்த்தும் போது மண் சரியுதேன்றதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க எலி வருதத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்புறம் மரங்கள் வைத்தால் அந்த மரத்தோட நிழல் வந்து நம்ம பாதிக்கிறது நெல் சாகுபடி குறையுது அப்படின்றாங்க இப்ப நான் உங்க நிலத்தை சுத்தி பார்க்கும் போதும் ஒரு பகுதியில நீங்களே கையை காட்டி சொல்றீங்க அந்த இடத்துல மட்டும் விளைச்சல் குறைவா இருக்குங்களா பாருங்க மரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த மரத்தை நடுபோது ஏதாவது நுட்பங்கள் இருக்கா இல்லன்னா மற்றவர்கள் நம்புவதை போல ஏன்னா சுத்தமா இருக்கும் நீங்க நெல் சாகுபடி பண்ற நிலம் மட்டும் பாத்தீங்கன்னா நின்று பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் கூட தெரியற அளவுக்கான நிலங்கள்லாம் இருக்கு நடுவில் எந்தரமே வைக்கிறதுல நல்லது பாதிக்கும் அதாவது வரப்பு வந்து தெற்கு வடக்காக இருக்கிற நிலத்துல அதுல நீங்க சூரியன் வந்து கிடைக்கிலிருந்து வரும்போது அந்த மரத்தின் மீது படும்போது அந்த நிழல் வந்து வயல்ல கிழக்கிலிருந்து மேற்காக செல்கின்ற வரப்புகள் நிழல் வந்து வரப்பு மேலேயே தான் படும் கொஞ்சம் போல நிழல் வந்து வயல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அடிப்படை இந்த மாட்டுக்கொட்டையோ கோழி கொட்டையோ வைக்கும் கிழக்கு மேற்காக அமையுங்கள் சொல்ற மாதிரி அற்புதமான விஷயம் வெளிச்சத்தை வந்து நிலத்த ஊடுருவது மாதிரி அமைச்சோம்னா தப்பே வராது கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய வரப்புகள்ல நட்டு வச்சா மரங்கள் நட்டு புயலையும் அது தாங்கும் நமக்கு ஆமா இதை வந்து கட்டிடுறேன் கிழக்கு மேற்கா இருக்கிற வரப்புல மட்டும் மரத்தை நடுங்கன்றீங்க காய்கறி வைக்கலாம் எலுமிச்சை வைக்கலாம் சரிங்களா சின்ன சின்ன செடி வைகள் பப்பாளி மரம் வைக்கலாம் உழுதா திருப்பி நட்டுக்கலாம் காய்கறிகள் வைக்கலாம் கீரைகள் வைக்கலாம் வெளிச்சம் நல்லா கிடைக்கும் நல்லுக்கு கிடைக்கல இருந்து மேற்காப்போரம் வரப்பல வச்சீங்கன்னா நிரந்தரவான ஒரு வய வரப்பு வந்து நிரந்தரமான தொழிற்சாலை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய வரப்பு வந்து நான் வந்து நிரந்தரமான உர தொழிற்சாலையா பாக்குறேன் இந்த மண்புழு ஒண்ணு வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு விவசாயிக்கு விவசாயத்தை செய்யவே நேரம் பத்துல இது எல்லாமே நாக்கு பூச்செல்லாம் பிடிச்சி அதை கொண்டு போய் கொட்டா கட்டி அது உள்ள வச்சு அதுக்கு தீனி கொண்டி போட்டு அது இவன் ஊர் பயணம் போனா அது செத்து பயணம் பயந்துட்டு ஊர் பயணம் போகாம காப்பாத்தி பாம்பு கிட்ட அதை காப்பாற்றி அப்புறம் அப்புறம் அதுக்கு போடுற புழுக்க எல்லாம் போய் வயல்ல போட்டு இயற்கை விவசாயம் தான் நான் தப்புன்னு சொல்லல குற்றமும் வெயில் இருக்காது மண்புழு தண்ணிலையும் இருக்காது கடுமையான வெளிச்சம் பண்ற இடத்திலேயும் இருக்காது அதை முக்கியம் மண்புழுக்கு வந்து உணவு வேணும் இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து நான் வந்து வடிவமைச்சேன் வரப்போட உச்சி வந்து வெயில் படும் வயல்ல வந்து தண்ணி இருக்கும் வரப்போட சரிவு இருக்குங்களா அதுல வந்து வெயில் நல்லா படாது அந்த வரப்போட சரிவுல கொண்டு போய் நான் இந்த குப்பை வரத்தான் வச்சேன் சரிங்களா வரப்போட சரிவுல வைக்கும் போது நீங்க வரப்புல வைக்கிற காய்கறிகள் மரங்களுக்கெல்லாம் ஆயிடுது இந்த வரப்போட சரிவுல வைக்கிறதுனால சுலபமா அங்க மண்புழுக்கள் தங்கறதுக்கான இடம் கிடைக்குது வயல்ல தண்ணி ஏறும் போது மண்புழுக்கள் மேல ஏறி போய்க்கும் தண்ணி குறைய குறைய மண்புழுக்கள் வந்துரும் வரப்போட சரிவுல நீங்க எந்த மாதிரி உரத்தை வச்சாலும் அந்த உரம் மண்புழு உரமா தான் மாறும் இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துல நீங்க ஒரு பத்து டன் உரம் வைக்கிறீங்கன்னு வைங்கள அந்த வருஷம் நீங்க அடிச்சு அதை சேரு கலக்கி உழுது நட்டு நம்ம பயிர் அடுத்த வருஷம் அந்த உரத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது ஆனா வரப்போட சரிவுல ஒரு நாலு கூட உரத்தை கொண்டு போய் போட்டீங்கனாலும் அது அப்படியேதான் இருக்கும் அது வந்து வெளியில போறதுக்கே வேலை இல்லை அங்கேயே இருக்கும் அது அதை மண்புழு எடுத்து கண்டிப்பா சாப்பிடும் ஒவ்வொரு சின்ன துகள் உரமும் மண்புழு உரமா தான் மாறும் அது வரப்பு சரிவா இருக்கிறதுனால உங்க நிலத்துக்குதான் வரும் அடுத்த நிலத்துக்கு போகவே போகாது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அப்படி மண்புழு காய்கறிகளுக்கு அப்பல்லாம் மண்புழுக்கள் அங்க வந்துடும் மற்ற நல்ல இயல்பா அது மண்ணிலேயே வாழ்ந்துக்கும் நீங்க மண்புழுன்னு ஒன்னு தேடிட்டு போவானா அதுக்குன்னு தனியா கொட்டகை அமைக்க வேணாம் சரியா அந்த மண்புழு தானாவே உரத்தை கோடை காலத்துல கோடை தூயில் நிலத்தோட ஆழத்துக்கு போய் அமைதியாக வெளியில இருக்கும் இப்போ நீங்க எங்க தோன்றி லட்சக்கணக்கான முழுவதும் அவங்க தோட்டத்தில் அவங்களே ஒரு பண்ணையை வடிவமைக்கலாம் என்ன சொல்றேன் அந்த தமிழர் முறைங்க நாற்பது வருஷமா என்னுடைய நிலத்துல பெஞ்ச தண்ணி என்னுடைய மிகப்பெரிய சாதனை நடுவில் போட்டேன் இப்ப ரசாயன உரமே இல்ல கிடையான வயசு வந்து ஐம்பத்தி எட்டு வயசு ஆகுது அம்பத்தி ஒன்பது விவசாயம் பண்ண தூங்குனீங்க கல்லூரி படிப்பு ஒரு பதினெட்டு இருபது ஆண்டு இருபது வயதாகும் போது தீவிரமான ரசாயன விவசாயியா இருந்தும் போது அது வந்து ரசாயன வேளாண்மையை வந்து மிக அதிகமா வேலை வாங்குச்சு எல்லாத்த விட மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ரசாயன வேளாண்மை கொண்டு வருகிறது இப்ப நான் இந்த வருஷம் ஒரு உரம் வாங்குறேன் பூச்சி மருந்து வாங்குறேன் அடிக்கிறன்னு வைங்க அடுத்த ஆண்டு அந்த இடுபொருளுக்காக நான் காத்து அடுத்த ஆண்டு அந்த இடுபொருள் விளைவிக்கிற்கும இல்லாத சூழ்நில விளையாடும் இரண்டாவது இப்போ இயற்கை வளர்மையாக நவீன வளர்மையாகட்டும் இவங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த விவசாயம் ரசாயனம் போடணும் இல்லை அவங்களுடைய நோக்கம் அதிகமான விளைச்சல் வேணும் சமுதாயத்தை எதிர்கொண்டு வாழணும் வருமானம் வேணும் வருமானத்துக்காக தான் உரமே போடுறான் நீங்க வருமானத்தை வேற ஏதாவது ஒரு வழியில கொடுத்துருக்கோம் வயலுக்கு போக மாட்டாங்க புழைச்சி அவனும் குடும்பம் வாழ்ந்து தன்னுடைய மக்களை வாழ வைக்கணும் சமுதாயத்தில் போட்டு போட்டு தானும் ஒரு ஆண்மகனா தானும் ஒரு குடும்பத்தனா ஒரு குடும்ப தலைவனா அவரை வாழ்ந்து தீர வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த உதவியும் இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிற கொஞ்ச உரத்தையே மிக உயர்ந்த பொருளா உரமா மாத்தி கொஞ்சம் தண்ணீரையே மிக உயர்ந்த அளவு நீரை உற்பத்தி நீரா மாற்றி மேற்பத்தி மையமா இந்த ஒவ்வொரு வயலும் புயல் ஈர்ப்பு மையமா உருமாறுது இங்கதான் வெற்றியிடம் உருவாகுது இங்கேதான் நீராவி அதிகமா போகுது அதுதான் கடற்கரையிலிருந்து புயலை உள்நோக்குகிறது அதுவே பூமியில தங்கி இருக்கின்ற அசுத்த நீரை எல்லாம் தூய நீராக மாற்றுகின்ற வேலையை செய்கின்றது இரண்டாவது நாளாக கிசான்ணி நிகழ்ச்சியில் ரொம்ப விரிவா விளக்கமாக இந்த தமிழர் வேளாண்மை பற்றி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இன்னமும் உங்ககிட்ட பேசணும் போலதான் இருக்கு ஏன்னா இப்ப வந்து வரப்பை உயர்த்தி இருக்கிறீங்க வரப்பை அகலப்படுத்தி இருக்கிறீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறீங்க நீரை தேக்குவது பற்றியும் அந்த நீரில் வந்து எந்த வகையான பாரம்பரிய நெல் ரகத்தை நடவடி பற்றியும் நாளைக்கு பேசுவோமா நிச்சயமா நன்றி கத்தன நே உங்களுடைய கைபேசி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நாளைய நிகழ்ச்சியும் நிறைவுல கைபேசியை காத்திருக்கட்டும் நன்றிங்க ரம்யா தமிழர் வேளாண்மையோட செயல்முறை பத்தி நல்லா தெரிஞ்சிக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டா சுபா இவங்க நிறைய விஷயங்கள ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இரண்டாவது பகுதியில கூட இந்த மரங்களை நடனும் எந்த திசையில நடனும் சொன்னாங்க கேட்டியா ஆமா ரம்யா நம்ம நடுற மரத்தோட நிழலு பயிரை எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி நடனும் சொன்னாங்க ஆமா சுபா நம்ம தமிழர் வேளாண்மையில நிறைய அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு அதோட செயல்முறை விளக்கத்தை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு தகவல்களை இன்னைக்கு நமக்கு தந்திருக்காங்க நரசிங்க நத்தத்திலிருந்து பேசின டி ஞான பிரகாசம் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவங்கதான் சுபா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கான ஒரு பயிற்சிக்கு போயிருந்தோம் அத தானே சொல்ற ஆமா சுபா அந்த பயிற்சி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்கல்ல ஆமா அங்க போன பிறகுதான் இஎம் கரை சொல்ல நமக்கு தெரிஞ்சது அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சுபா எது அந்த இஎம் கரைசல்ல பத்தி சொன்னாங்களே அதுதானே ரம்யா நான் எழுதிய வச்சிருக்கேன் ஈஎம் கரைசல்ல என்னென்ன நுண்ணுயிரிகள் இருக்கும் அது எதுக்கெல்லாம் பயன்படும் இந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்கல்ல ஈஎம் கரைசல்ல என்னென்ன இருக்குன்னா காத்துல உள்ள நைட்ரஜனை செடிகள்ல நிலை மாதிரி நுண்ணுயிரிகளும் ஒலி தேவைப்படுற நுண்ணுயிரிகளும் லாக்டிக் அமில பாக்டீரியாவும் ஈஸ்ட் பைரோக்கி ரைசோ அப்புறம் இன்னும் சில பங்கஸ் ஆக்டினோமை இப்படி சொல்லப்படுற நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு பரவாயில்லையே நல்ல ஞாபகம் வச்சிருக்க இதை பயன்படுத்துறதுனால விதையோட முளைப்பு திறன் அதிகமா இருக்கும் தடுக்கும் செடிகள்ல ஒளி சேர்க்க நல்ல உதவி புரியுது ரம்யா இத விட்டுட்டியே பூச்சி நோய் தாக்குதல தாங்கி நம்ம பயிர் நல்ல வளர்றதுக்கு இந்த இம் கரைசல் ரொம்பவே உதவி புரியுது அது மட்டும் இல்ல சுபா மண்ணில கழுவி பொருட்களை மக்க செய்த்துக்கும் இது ரொம்பவே உதவி புரியுது இதனால தனியா தொழு தயாரிக்கணும்னு அவசியமே இல்ல அதுக்கான ஆட்கள் செலவு கூட குறையும் மொத்தத்துல சொல்ல போனா மண் நல்லா இருக்கும் அந்த பயிற்சியில இந்த இஎம் கரை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ ஞாபகம் இருக்கே சுபா இந்த பூச்சி நோய் தாக்குதல்ல இருந்து நம்ம பயிர்களை காப்பாத்துறதுக்கு இந்த இஎம் சொல்யூஷனை எப்படி தயாரிக்கணும்னு சொல்றேன் 100 கிராம் வெள்ளத்தை எடுத்து அறுநூறு எம் எல் தண்ணியில கரைச்சிக்கணும் அதோட நூறு எம் எல் வினிகர் நூறு எம் எல் வைன் அப்புறம் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துல வாங்கணும்ல அந்த ஈஎம் இத மூணுத்தையும் அதோட சேர்த்து கலக்கணும் நல்லா கலந்துட்டு அத ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்ல ஒரு கண்டெய்னர்லயோ மூடி வைக்கணும் ரம்யா அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்கல்ல அதோட தரத்தை உயர்த்தணும்னா அது கூட கொஞ்சம் பூண்டு பல்லும் பச்சை மிளகாய் சாந்தும் சேர்க்கணும்னு சொன்னாங்கல்ல சரியா சொன்ன சுபா இப்படி சேர்க்கறதுனால அந்த கரைசலோட தரம் அதிகமாகும் இந்த மாதிரி பாட்டில கரைச்சி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நாளைக்கு நிழல் பகுதியில வைக்கணும் பத்து நாளுக்கு ஈம் கரைசல் ரெடி ஆயிடும் இத நம்ம வயலுக்கு எவ்ளோ பயன்படுத்தணும் இந்த கரைசல ஒண்ணுக்கு ஆயிரம் அப்படிங்கற விகிதத்துல நம்ம வயலுக்கு இத தெளிக்கணும் இப்படி தயார் பண்ண கரைசல நம்ம மூணு மாசம் வரைக்கும் வச்சிருந்து பயன்படுத்தலாம் பரவாயில்ல ரம்யா எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சிருக்கான் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு தடவை சொல்றேன் ஒயின் அப்புறம் அந்த வேளாண் அறிவியல் நிலையத்துல வாங்கின ஈயம் அதையும் கலந்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கண்டெய்னர்லயோ நல்லா மூடி போட்டு வச்சிருந்தும் இதோட வீரியத்தை அதிகப்படுத்தணும்னா பூண்டு பல்லு பச்சை மிளகாய் சாந்து இதை கலக்க சொன்ன அஞ்சுல இருந்து பத்து நாளைக்கு நிழல்ல வைக்க சொன்ன பத்தாவது நாள் இத வயலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சரியா சொல்லிட்டு நான் ரம்யா ரொம்ப சரியா சொன்ன சுபா இதை நம்மளும் தயார் பண்ணி நம்ம வயலுக்கு தெளிக்கலாம் நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி